ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஒவ்வொரு தர்மங்களாக பார்த்துன் வரக்கூடியதான வரிசையில் முக்கியமான ஒரு தர்மத்தை பார்க்க போகிறோம் ஷண்ணவதி தர்ப்பண முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஷண்ணவதி தர்ப்பணமுறை என்பது என்ன அதை யார் யாரெல்லாம் செய்யணும் எப்படி செய்யணும் என்கிற விவரங்களை விரிவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதற்கு முன்னர் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த உபாகர்மா என்று சொல்லப்படுகிற ஸ்ராவணத்தில் நாம் மகரிஷிகளை பூஜை செய்து ரிஷிகளுடைய அனுகிரகத்தை நாம் அடைஞ்சிருக்கோம் அதை அனுசரித்து மகரிஷிகள் நமக்கு எந்த அளவுக்கு இறங்கி வந்து நமக்கு அனுகிரகம் செய்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக மகர்ஷிகளுடைய வாக்கியங்களுக்கு மிகவும் மதிப்பு அதிகம் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக யுக தர்மங்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் ஒரு பகுதி இருக்கு அதை தெரிந்து கொண்ட பிறகு இந்த ஷன்னவதி தர்ப்பண முறையை விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த யுக தர்மங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு காலங்களை நான்காக பிரித்து நமக்கு காண்பிச்சிருக்கா கிருத்தம்ேத்தபரேதி கலிச்சேதிச்சது அப்படின்னு யுகங்களை நான்காக பிரித்து மகர்ஷிகள் அனுகிரகம் செய்திருக்கா ஏன் நான்காக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அரோகா சர்வசி சுவர்ஷத்தயுஷா கேத்தியேஷா ஆயுர்ஹ்ரசதி பாத ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொருவருடைய ஆயுஷ்காலம் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் அவர்களுடைய கடமைகளில் உள்ள பக்தி ஸ்ரத்தை இவைகளெல்லாம் மாறுபடுறது அந்த மாறுபடுறத அனுசரித்து தான் யுகமாக நமக்கு பிரித்து காண்பிச்சிருக்கேன் கிருத்த யுகத்தில் ஒவ்வொரு புருஷனுடைய ஆயுஷ்காலம் நானூறு வருஷம் அவனுடைய தேக ஆரோக்கியம் நோயே வராது அவனுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் பக்தி ஸ்ரத்தை மிகவும் அதிகம் அவன் நினச்ச மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சது அப்படி கிருத்தயுகமானது இருக்கு அதை நான்காக பிரித்து நான்கில் மூன்று பகுதி தான் அவனுக்கு ஆயுஷ்காலமும் இருக்குது அவனுடைய தேக ஆரோக்கியமும் இருக்குது அவனுக்கு பக்தியும் அமையிறது அவன் நினச்சதை அடையக்கூடியதான லாபம் இது குறையிறது அதற்கு பேர் பிறகு நான்கில் இரண்டு தான் இரண்டு பங்கு தான் அவனால் அடைய முடிகிறது அதற்கு துவாபர யுகம்னு பேர் நான்கில் ஒரு பங்கு தான் அவனால் அடைய முடிகிறது அதற்கு கலியுகம்னு பேர் அப்படி அவனவனுடைய ஆயுஷ்காலம் அவனுடைய தேக ஆரோக்கியம் அவனுக்கு உள்ள பக்தி ஸ்ரத்தை இவைகளெல்லாம் மாறுபடுறது யுகம் வாரியாக மாறுபடுறது ஆனால் மகர்ஷிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தால் இன்றைக்கும் மகரிஷிகள் எல்லாம் இருக்கா அப்படின்னு வேதம் காண்பிக்கிறது புராணங்கள் எல்லாம் சொல்கிறது அப்படின்னா அவர்களுக்கு உள்ள பக்தி ஸ்ரத்தை மிக மிக அதிகம் நம்முடைய வேதங்களிலும் தர்மசாஸ்திரத்திலும் புராணங்களிலும் அவர்களுக்கு தெய்வத்தினிடத்திலும் பக்தி ஸ்ரத்தை மிகவும் அதிகம் யாவதியாவது அபூஸ்ரத்தா தேகம் தாரையித்தும் நிறாம் தாவத்தாவது அஜீவம் ஸ்தே நாசீத் யமகிருதம் பயம் அவர்களுக்கு உள்ள பக்தி ஸ்ரத்தை மன உறுதி இவைகள்தான் அவர்களுடைய ஆயுஷை தீர்மானிக்கிறது அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது அவர்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியறது அதற்கு அவர்களுக்கு உள்ள அந்த மன உறுதி நம்பிக்கை நம்முடைய வேதம் நம் முன்னோர்கள் பித்திருக்கள் ரிஷிகளுடைய வாக்கியங்களில் அவர்களுக்கு மிகவும் பக்தி உண்டோ ஸ்ரத்த இருக்குது அதனாலே அவர்களுக்கு ஆயுசானது அவர்களாலேயே தீர்மானிக்கப்படுறது அப்படின்னு இந்த யுக தர்மத்தில் பராசரர் காண்பிக்கிறார் அதை நாம் யுகம் வாரியாக நம்முடைய கடமைகளான கர்மாக்களை பண்ணுற பொழுது எதை முக்கியமாக வெச்சுண்டு செய்யணும் என்று காண்பிக்கிறார் தபரம் கிருத்தயுகே த்ரேத்தாம் ஜானமுச்சத்தை துவரே யஜமே வாஹு தானமேவ கலௌயுகே அதாவது கிருத்தயுகத்தில் தபஸை பிரதானமாக கொண்டு பாக்கி அனைத்து கர்மாக்களையும் செய்வா தபஸ் பண்ணுறது அடிக்கடி தபஸ் பண்ணுறது எந்த கர்மாக்களை செய்தாலும் தபசை முக்கியமாக கொண்டு செய்வது அப்படி செய்ததுனாலே தீர்க்கமான ஆயுஷையும் தேக ஆரோக்கியத்தையும் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடியதான பலன்களையும் அடைய முடிகிறது திரேதாயுகத்தில் ஞானத்தை பிரதானமாக கொண்டு கர்மாக்களை செய்யணும் எந்த கர்மாக்களை செய்தாலும் அதில் ஞானம் பிரதானமாக இருக்கணும் அப்படி செய்து பலன்களை அடையணும் துவாபர யுகத்தில் துவாபரே யஜமேவாகுஹோ யஜத்தை பிரதானமாக கொண்டு அனைத்து கர்மாக்களையும் செய்யணும் அதை வச்சுட்டு தான் மகர்ஷிகள் பண்ணுற கர்மாக்களுக்காக செய்யக்கூடியதான சூத்திரங்களிலே பார்த்தால் அனைத்திலும் யஜம் என்கிறது இருக்கும் ஏன்னா யஜ்யத்தை பிரதானமாக கொண்டோ அனைத்து கர்மாக்களையும் செய்யணும் தானமேவ கலுயுகே இந்த கலியுகத்தில் எந்த கர்மாக்களை செய்தாலும் அதில் தானம் பிரதானமாக இருக்கணும் தானம் இல்லாமல் எந்த கர்மாவையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி தானத்தை பிரதானமாக கொண்டோ நாம் கர்மாக்களை செய்வதனாலே நமக்கு ஆயுஷ்காலம் நீட்டிக்கப்படுறது देह ஆரோக்கியம் பூர்ணமாக இருக்குது மன உறுதி கிடைக்கிறது நினச்ச காரியத்தை சாதிக்க முடியறது தானத்தினால் அப்படின்னு யுக தர்மத்தில் பராசரர் காண்பிக்கிறார் அதை அனுசரித்து தான் நமக்கு தானத்தை முக்கியமாக கொண்டு இந்த கலியில் காண்பிக்கிற தானங்கிறது எல்லா யுகங்கள்லேயும் உண்டு ஒவ்வொரு யுகங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி அமையிறது அப்படின்னு எப்படி எப்படி தானங்கள் எல்லாம் ஒவ்வொரு யுகத்திலையும் அமைகிறதுன்னு அடுத்ததாக சொல்கிறார் பராசரர் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்